ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மங்களை பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அபர காரியங்களை எப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்துன்னு வரோம் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் நிறைய தகவல்களை நமக்கு சொல்கிறது தர்மசாஸ்திரத்தில் இதற்குன்னே ஒரு காண்டமே சொல்லியிருக்கார் வைத்தியநாத தீக்ஷிதர் என்கிற ஒரு மகான் ஸ்ராத்த காண்டம்னு அதற்கு பெயர் அதில் இந்த அபர காரியங்கள் எவ்வளவு முக்கியம் இந்த அபர காரியங்கள் செய்கிறதுனாலே அந்த ஜீவனுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது அதை செய்கிறவனுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது அவனுடைய அவனுடைய குடும்பத்தார்கள் என்ன லாபத்தை அடையிறா அவனுடைய சமுதாயத்திற்கு அதனால் என்ன லாபம் அப்படிங்கிறத நிறைய உதாகரணங்களோடு காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் அதில் முதல்ல ஒவ்வொரு ஜீவனுக்கும் இவரிவர்கள் கடமைப்பட்டவர்கள் இவரவர்கள் கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கு அதற்கு கர்த்தக்கிரமம் அப்படின்னு பேர் யாருக்கு யார் கர்மா செய்யணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி தர்மசாஸ்திரம் சொல்கிறது முப்பத்தி மூன்று பேர்களை சொல்லியிருக்கு ஒவ்வொருவருக்கும் அதற்கு கர்த்தக்ரமம்னு பேர் அதாவது புத்திரன் பண்ணணும் பையன் இல்லை அப்படின்னா பேரன் செய்யணும் அல்லது அவனுடைய குழந்தைகள் அல்லது தௌஹித்ரன் சகோதரர்கள் சகோதரர்களுடைய பிள்ளைகள் தகப்பனார் தாயார் இப்படின்னு வருஷப்படுத்தி முப்பத்தி மூன்று பேர்களை சொல்கிறது தர்மசாஸ்திரம் இதில் யார் முதல்ல வராலோ அவர்கள்தான் அந்த ஜீவனுக்கு அந்த கர்மாவை செய்யணும் அது ரொம்ப முக்கியம் பிள்ளை இருந்தான்னா கட்டாயம் பையன்தான் பண்ணணும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அல்லது சின்ன குழந்தையாக இருக்கான் அல்லது ரொம்ப வயசானவனாக இருக்கான் எந்த நிலையில் இருந்தாலும் அவன்தான் தகப்பனாருக்கு செய்யணும் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது புத்ரஸ்தூ அகிருத்த சவுளோபி பித்திரோ சம்ஸ்காரம் அருகதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அவனுக்கு ரெண்டு ரெண்டு வயசு தான் ஆறது அப்படின்னு இருந்தாலும் கூட அவனுக்கு அவன்தான் கர்த்தா உபநயனமாகல்லையே சௌளமாகல்லையே உபநயனமாகல்லையே அப்படின்னா அனுபேதோபி குர்வீதா மந்திரவது பைத்ருமேதிகம் கட்டாயம் அவன்தான் தாயார் தகப்பனாருக்கு செய்யணும் உபநயனம் ஆகாட்ட போனாலும் அவன்தான் செய்யணும் சொந்த பையன்னு இல்லை அல்லது இருந்து தற்சமயம் இல்லை அப்படின்னா பேரன் அவனும் என்ன நிலையில இருந்தாலும் அவன்தான் கர்த்தா அதுபோல் பேரன் இல்லைன்னா தௌஹித்ரன் பெண் வயிற்று பேரன் அவனும் என்ன நிலையில இருந்தாலும் அவன்தான் கர்த்தா அப்படி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கர்த்தாங்கிறவன் அப்படி தௌஹித்ரனும் இல்லை அப்படின்னா பிராதா சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் அல்லது கூட பிறந்தவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் ஜாத்தியின்னு பேர் இப்படி நாம் அவர்களை வரிக்கணும் இருக்கிற நமக்கு பையன் இருந்தால் அவன் செய்துடுவான் என்கிற நிலை இருந்தது தற்காலத்தில் அதுவும் நம்ப முடியாமல் போய்ட்டுது அவன் எங்கே இருப்பான்னு தெரியல கடைசி காலத்தில் இவன் எங்கே இருக்க போகிறான் அதுவே நமக்கு தெரியல எந்த நாட்டில் எப்படி இருக்க போகிறான்னு தெரியல வரிச்சுடணும் பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ தான் எனக்கு செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி அவனை செய்ய சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த நாளில் நாம் இருக்கோம் அப்படி செய்யணும் கட்டாயம் உடனே செய்துவிடணும் ஒரு ஜீவன் காலம் போட்டு வைக்கப்படாது அந்த உடம்பில் அந்த சூடு இறங்குற வரையிலும் காத்துட்டு சாஸ்திரம் உடம்பு சுத்தமாக ஜிலிட்டு போகணும் ஏன் அப்படின்னா இது விஷயமாக கருட புராணம் சொல்கிற பொழுது ஒவ்வொரு ஜீவனும் அப்படி சுவாசத்தை நிறுத்திக்கொண்டோ இதுதான் சமயமா இதுதான் காலமா அப்படிங்கிறத தீர்மானிச்சுண்டுதான் கிளம்புறது தேகத்தை விட்டு அப்படி யோஜனை பண்ணி தீர்மானிக்கிற வரையிலும் சுவாசம் இல்லாமல் கூட இருக்கும் அந்த ஜீவன் அப்படின்னு கருட புராணம் காண்பிக்கிறது ஆகையனாலே தான் ஒருவர் காலமாகிட்டால் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் காத்துட்ருக்கணும் உடம்பு சுத்தமாக ஜிலிட்டு போயிட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் உடனே ஆரம்பிக்கணும் போட்டு வைக்க விடாது உடம்பில் மாற்றங்கள் வரக்கூடாது ஏன்னா ஹவிஸ்னு சொல்லப்பட்டிருக்கு ஹவிஸ்ன்னா ஒரு உணவுப் பொருள் அப்படிதானே நாம் சமைச்சு வைக்கிறோம் அப்படின்னா அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே சாப்பிடணும் அதுதான் ஆரோக்கியமான உணவு அதை வச்சிருந்து அது ஆறிப்போய் ஊசி போன அப்புறம் சாப்பிட்றது அது உடம்புக்கு நல்லதில்லை ஆரோக்கியம் இல்லை பேர் உணவுன்னு பேர் இல்லை அதுபோல் நம்முடைய உடம்பும் நம்முடைய உடம்பில் சூடு சுத்தமாக ஆரிப்போகி பிறகுதான் பாக்டீரியாக்கள் வேலை செய்யும் அதற்கப்புறம் உடம்பில் விகாரங்கள் ஆக ஆரம்பிக்கும் நாம் ஆரம்பிச்சுடணும் உடம்பு சுத்தமாக தினிட்டு போயிட்டு உடனே போட்டு வைக்காமல் உடனே ஆரம்பிக்கணும் புத்திரன் செய்யணும் அது புத்திரனுக்கு கட்டாயமான கடமை உடனே செய்து யார் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ தகவல்களை சொல்லிவிட்டு ஆரம்பிச்சுடணும் அவர் வரணும் இவர் வரணும் அவர் வந்தப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அவர் முகத்தை பார்த்தமுதான் ஆரம்பிக்கணும்னு போட்டு வைக்கப்படாது அப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு நான் முகத்தை பார்க்கணும் வச்சு வீங்கோ நான் வரேன்னு சொல்லுவான் எத்தனை நாளைக்கு என்ன செய்தான் அப்படின்னு கேட்கணும் அந்த இடத்துல இருக்கிற வரையிலும் என்ன செய்தான்னு யோஜனை பண்ணி பார்க்கணும் அப்படியெல்லாம் போட்டு வைக்கப்படாது இப்படியெல்லாம் இடைஞ்சல்கள் வரும் அந்த காரியத்தை கெடுக்கிறதுக்கு ஏதோ பல விதங்களில் இது மாதிரி சிரமங்கள் வரும் அந்த இடத்துல தைரியமாக துணிஞ்சி நாம் தர்மம் அப்படிங்கிற எண்ணத்தில் உடனே ஆரம்பிக்கணும் வாத்தியாரை சொல்லி வச்சு இந்த வாத்தியாரை வச்சிருந்து அந்த காரியத்தை ஆரம்பித்து செய்யணும் அப்படி முதல் நாளைக்கு செய்து உடனே கல்லூன்றதுன்னு பேர் அந்த சிலாஸ்தாபனம்னு உடனே ஆரம்பிக்கணும் உடனே கல்லூனி நித்திய விதின்னு அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதான வாசோதகம் திலோதக்கம் பிண்டபலி பிரதானம்னு இருக்குது ஒவ்வொரு ஜீவனும் காலமானவுடனே அந்த ஜீவனுடைய அளவு அங்குஷ்டமாத்திர புருஷகா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது கட்டவிரல் அளவு தான் அந்த ஜீவன் இருக்கும் அந்த கட்ட விரல் அளவு உள்ள ஜீவன் அந்த பத்து நாளைக்கும் நாம் செய்கிற இந்த நித்தி விதியினாலே வளர்றது பிரதமேஹனியஃப் பிண்டஹா தேன மூர்தா பிரஜாயத்தே அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு நாம் முதல் நாளைக்கு செய்யக்கூடியதான அந்த பிண்டத்தினாலே சிரசு வளர்றது சக்ஸ்ரோத்ரே நாசிக்காச்சா த்விகனி ஜாயதே கண் காதுகள் மூக்கோ இவைகள் இரண்டாவது நாள் நாம் செய்கிறதுனாலே வளர்ச்சி அடையிறது அப்படின்னு நித்திய விதிக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படி முழுமையான தேகத்தை அந்த பத்து நாளைக்குள்ளே அடையனான் அந்த ஜீவன் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நித்திய விதியை செய்யணும் கடைசியில் ஒம்போதாவது நாளைக்கு ஆரம்பித்து கொத்தாக கையோடு சேர்த்து எல்லாத்தையும் முடிக்கிறதுன்னு அப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது செய்ததாக ஆகாதுங்கிறது ஒன்றும் பிரேத்தசாபம் வரும் பிரேத்தசாபம்னா தசிய ரத்தம் பிபந்திதே அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சுடுறா அந்த பித்திருக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய ரத்தத்தை எடுத்து நிடுவா பித்திருக்கள் ரத்த சம்பந்தம் போயிடும் அப்படிங்கிறதுனால கொத்தா ஒம்போதாவது நாளைக்கு ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி முடிக்கிறதுன்னு பண்ணப்படாது அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் அன்னன்னைக்கு தான் செய்யணும் இதனால் பலன்கள் ஒன்று ரெண்டு நமக்கு தெரியறது தெரியாமல் இருக்குது கண்ணுக்கு தெரியாத பலன்கள் நிறைய இருக்குது இதனால் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுண்டு அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்யணும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இதெல்லாம் நித்தி விதை எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா கட்டாயம் செய்ய முடியும் அது விஷயமாக அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்